அப்துல்லாஹிபின் சொத்தை அபகரிக்க ஒருவர் மீது கோபம் உள்ள நிலையில் அவர் அல்லாஹுவை சந்திப்பார் என்று நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்பு அல்லாஹுவின் வேதத்திலிருந்து இதற்கு சான்றாக எங்களிடம் நபி அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பின்வரும் வசனத்தை ஓதினார்கள் நிச்சயமாக அல்லாஹுடன் வாக்குறுதிக்கும் தங்களின் சத்தியங்களுக்கும் உலகில் அற்புதம் எவ்வித பங்கும் கிடையாது மேலும் அவர்களிடம் மறுமை நாளில் அவர்களை பார்க்கவும் மாட்டான் பாவங்களை அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி வசனம் ஆறு ஆறு ஏழு ஆறு मुस्लिम ஒன்று மூன்று எட்டு